மலரிண்ட கொண்டு பண்டனம் வினகடம் என்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கண்டமுடகளிடமளந்தவனே காண்பதோர் அருளன கருளு வேண்டேன் மனவாழ்கையை விண்ணகர்மேயவனே பண்டுனு நறுமலறிந்த கொண்டு பண்டனம் வினகடமென்று அடிமேல் தொண்டருமரரும் பணிய நின்று அங்கண்டமோடகளிடமளந்தவனே காண்பதோர் அருளன கருளு வேண்டேன் மனவாழ்களை விண்ணகர்மேயவனே கண்ணல் செய்தலை கடல் களைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சொன்ன கண்டவனே விண்ணவர் அமுதன அமுதில் வரும் PENNA MU THUNDDA VEMBARU VAHANI ANDA YUNNAIKK KANBADOR ARULANAKK KARULU THIYEL VENDENDE NMANE VAHLKAYAYI VINNA KARMAYA VANI KUDAL NIRA VANNANIN KOORU KONDA TADAL NIRA VANNAN NANNAN NARINAKARAM VIDA NANI MALASHILAI VALAPU SEYTHU ANGALAL NIRA VAMBADU VAHANA VANI ANDA YUNNAIKK KANBADOR ARULANAKK KARULU THIYEL வேண்டேன் மனவாட்கையே வின்னகர்மே யவனே நிலவடுவெயில் நில விருசுடarum உலகுமு உயிரகு மொண்டொரு கால் கலசறு குழுவியன உருவினையாய் அழகடலாலில வளந்தவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளன கருளுதியே வேண்டேன் மனவாட்கையே வின்னகர்மே யவனே ஆரறு கடலறு மலையறுமாய் சீர்களும் இவ்வுலகளும் எல்லாம் ஆறுகள் வயற்றினில் அடக்கி நின்று அங்கோர் எடுத்தோருபானவனே காண்பதோ அருடனியே வேண்டேன் மனவாழ்கை விண்ணகர் மேயவனே ஆறுகள் கடல்களும் அலைகளுமாய் ஏர்களும் உலகமுமாகி முதலார்களும் அறுவரு நில இனையாய் வேண்டேன் மனவாழ்கை நகர்மேயவனே குருக்குறு நருணை கொண்டாரளலில் இருக்குறு மந்தனர் சந்தியின் வாய் பெருக்கமுடமரர்கள் அமர நல்கும் இருக்கினிசையானவனே ஆண்டாயுன்னை காண்பதோ arulana karuludiyel vendan manaval kayai vinnagarmai avane kadhal cheyidalaya var kalavidarum vedana vinayadhu veru budalam haalalen unadhari anubvannan poothalar nedimudi punniyane aanda unnai kaanbadad arulana karuludiyel வேண்டேன் மனவாள் கயை வின்னகறுமே யவனே சாதலம் பெறற்றமென்றிwattai காதல் செய்யாருணகளளரண்டேன் வாடல் செய்யான் மரயாகி வம்பராதல் செய் மூபுரவானவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் அक्करளுதியே வேண்டேன் மனவாள் கயை விண்ணகர் மே பூமரு பொழிலணி விண்ணகர் மேல் காமருசீர் கலிகண்டி சொன்ன வாமரு தமிழிவை பாடவல்லார் வாமன நடிகினை மறுகூவரே பூமரு பொழிலணி விண்ணகர் மேல் காமருசீர் சொன்ன மாமரு பாடவல்லார் வாமன நடிகினை மறுபுவரே பொருத்தன் புஞ்சொல் நெஞ்சில் பொருளின்பமென இரண்டும் இருத்தேன் ஐம்புலன் கட்கிடனாயின வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வ சற்றமாவதன்மை மனத்தகத்தை வெறுத்தேன் நின் அடைந்தேன் திருவின் நகர்மேயவனே பொருத்தன் புஞ்சொல் நெஞ்சில் பொருளின்பமென இரண்டு மிருத்தேன் கட்கடனாயின வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வ சற்றமவதை மனத்தகத்தேன் நின் அடைந்தேன் திருவின் நகர்மே அவனே இறந்தேன் உண்ண முன்னம் மறந்த மறியன் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால் இடும்பை குழியில் இறந்தேயை தொழிந்தேன் திருமான் திருமாறுவா நின் நடித்தே திருவெண் நகர்மேயவனே நோக்கி அருடம் வயிற்று குழியில் உழைக்கும் உணவாமை உணர்ந்துணர்ந்து வானே மாநிலமே வந்து வந்தன் மனத்திருந்ததேனே நின் அடைந்தேன் திருவெண் நகர்மேயவனே இருந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிலிருவர் பின் அறிந்தேன் NEEVANITTA ARULANNEM VOLVAL URUVI ERINDHE AYIM PULANGAL ITARTHEDHA ERINDHE VANDHE SURINDHE NINN ADIKKKE THIRUVINNA KARMAYA VANHE ANDIN VANDHARAYUM KURAALARKAL PALLAHANDI ZAYIPPHA ANDHAR VAYYA MELLLAM ARASAGI UNNNA ANDHAREM ANDHAR ENDHU VANDHAR அந்தோ மனவாழ்க்க வேண்டேன் நின் அடைந்தேன் திருவெண் நகர்மே அவனே மல்லா ஐம்புலன்களவை கண்டவாறு செய்யலன் மல்ல மல்ல மருள் மல்லர் மால மல்ல மல்லா மல்லளம் சேர் முதல் நீர் இளங்கை அழித்தவில்லா நின் அடைந்தேன் திருவின் நகர் மேயவனே ராயந்தன் மன குழந்தாய் ஆராவென் நரகத்து அடியக்கருதி வந்து குவைத்தார் அடைந்தேன் திருவின் நகர் மேயவனே இவாய் வல் வினயார் உடனின்றி சிறந்தவர் போல் மேபாவின் நரகத்திட உற்று விரைந்து வந்தான் வான வருடம் முதல்வா மதிகோள் விடுத்த தேவ நின் அடைந்தேன் திருவிநகர் மேயவனேதார்த்தாமறையாள் புலவிக்குலவான வருடம் கோதா கோதில் செங்கோல் கொடைமன்னரிட நடந்த தூதா மொழியாய் சுடருபோல் என் மனத்தெருந்தவேதா திருவிண்ணகர் மேயவனே நார் பூம்புறவில் திருவிண் நகர் மேயவனை வானாரும் மறு சோழ் வயல் மங்கயரு கோன் மறுவாடார் வேல் கலியன் ஒலிச தமிழ் மாலவல்லார் கோணாய் வாணவரு தன் கொடி மாநகர் கோடுவரே நார் பூம்புறவில் திருவிண்ணகர் மேயவனை மருள் சோழ் வயல் மங்கையர் கோன் மறுவார் வேல் கலியான் ஒரிச தமிழ் மாலவல்லார் கோணாய் வாண வருதம் ஒளிமா நகர் கோடுவரே துறப்பே நல்லேன் இன்பம் துறபாது நின்றுருவம் மறப்பேனல்லேன் என்னும் மரபாது உலகில் பிறப்பேனாக வேண்டேன் பிறவாம பெற்றது நின்றேநாதன்மயால் திருவெண் நகரா நேரப்பேனல்லேன் இன்பம் துறபாது நின்றுருவம் மறப்பேனல்லேன் என்னும் மறபாது யானுலகில் பிறப்பேணாக வெண்ணேன் பிறவாம பெற்றது நின்றேநாதன்மயால் திருவின் நகரா நேரம் தேனாருவச்சற்ற சுற்ற துறந்தமையால் சிறந்த நின் அடிக்க அடிமை திருமாறு தானாய் திருவாய் உன்னயன் மனத்தகத்தே திறம்பாமல் கொண்டேன் திருவின் நகரானே நோக்கு நல்லார் மதிபால் முகத்துலவும் ஊரே கண்பாடுக்கு உடைந்தோட்டந்து உன் அடைந்தேன் குடகா திருநறையூர் தேனே வருல் சோழ் திருவிண்ணானும் என் முலையார் தடந்தோள் புனரின்ப வெள்ளத்தாழ்ந்தேன் அருணரகத்தொழுந்தும் பயன்படைத்தேன் போந்தேன் புண்ணியனே உன்னஜைதயன் தேவி தேர்ந்தேன் நின்டைந்தேன் திருவின் நகரானே மற்றோர் தெய்வம் அண்ணேன் உன்னையன் மனத்து வைத்து பெற்றேன் பெற்றறிவும் பிரபாமயம் பெறுமாடல் சூழ் இலங்கை ராவணனைச் செற்றாய் கொற்றவனே திருவின் நகரானே ஐயொன் கருங்கடலும் நிலனும் அணிவரையும் செய்ய சுடரண்டும் இவையாய நின் எஞ்சலுணர்ந்தேன் உன்மையாலே யாதும் மற்றோர் தெய்வம் பிரிதறியேன் திருவின் நகர நேரே கூறுவதுண்டு அறியேன் பிரித்துரை குமாரே நீ பணியாதடை நின் திருமணத்தில் ஊரே நெஞ்சுதன்னால் குணம் மற்றொரு தெய்வம் தேரே நொண்ணல்லால் திருவெண் நகரானே தீந்தமிங்கடத்தில் மூறிப் பெருங்கழிற்றாள் விழிந்தீந்த மாமரம் போல் விழுந்தாரினே விழிந்த சிந்தை நின்வாலடியே வானுலகம் தெளிந்தே என்னைவதில் திருவெண் நகரானே சொல்லாய் திருமாறுவா உனக்காகித் தொண்டுபட்ட நல்ல வினகல் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடே மதுசோதனே உலகில் சொல்லிசயாய் திருவெண்ணானே ஆரார் மலர்கமல கடஞ்சொண்டன் புறவில் சீரார் நெடுமருகில் திருவின் நகராணை ஆரார் புயல் தளக்கை மாலை ஆறாரிபவல்லார் அவர் கல்லல் நில்லாவே ஆரார் மலர் கமல தடஞ்சோன் தலன்புறவில் நெடுமருகில் திருவிண்ணஹரானை ஆரார் புயல் தடக்கை கலிய ரொளி மாலை ஆறாரி பவல்லார் அவர் கல்லல் நில்லாவே என்னும் சுழன் பீழையோடு கீழ வந்தங்கினால் பண்ணின் மொழியார் பைய நடமமிடமும்லயம் வேதமும் வேகழ்மெயுமாயினான் நன்று நாம் தொழுதுமிடு நஞ்சமே பண்ணும் சுழன் பீழையோடு இழவந்தேங்கினால் பண்ணின் மொழியார் பைய நடமின் நாடமும் இன்னும் மிழ் நஞ்சமே எங்குண் குழலார் கூடியிருந்து சிரித்து நீரிங்க நிறுமி என்பால் வந்த நன்றிகளாரமுன் எங்களால் செஞ்சுடராயவன் தேசுடை நாங்கள் நரையூர் நாம் தொழு துமிழ் நஞ்சமே உங்கார் குழலார் கூடியிருந்து சிரித்து எம்மை எங்கோலமையா என்ன காண்பதாரமுன் எங்கால் வரவன் தாழ் மணிந்தேகத்தை திகழுமோர் நங்கோ நரஜோர் நாம் தொழுது மெழுநஞ்சமே வம்பு மரபமும் வல்லியும் வெண்ணன் உன்னேரிடை வம்புன் குடலார் வாசல் அடை திகழாத முன் எம்பன் கமு நம்ப நரஜோர் நாம் தொழுது மெழுனஞ்சமே இளங்கும் கயலும் வேலு முன் காவியும் லங்கொண்ட சொல்லார் தாங்கள் சிரித்திகழாதமுன் அலங்கம் வரால வாழையும் சூழ்தறு நலங்கொள் நரையோர் நான் தொழுதுமிழு நெஞ்சமே நேரிடையார் வேட்கையை மாற்றி இருந்து என் நேரிரும் என்பால் வந்த நன்றி கழாதமன் உன்னேர் இளங்க மலங்கா இளங்கறித்தினான் நான் தொழு தமிழ் நஞ்சமே முதலார் வேட்கையை மாற்றி சிரித்து இவன் பொல்லான் திறந்தான் என்னும் புறனுரை கேட்பதன் மரணான் கோதே உலகில் நிலாயவர் நல்லார் நரையோர் நான் தொழுதுமிழ் நஞ்சமேன்கண் நல்லாரு தாங்கள் மதனன் என்னருதம்மை கேண் மின்கடி இழையோடு எங்கு கிழவன் விழவும் நாம் தொழுது மெழுனஞ்சமே குணி சேர்ந்த நல்வாயவர் காசன்ம விட்டிட குணிசகர்ந்துடலம் கோலில் தளர்ந்துளையாத விசம்பில் வான்மள் விடுத்தூர் நாம் தொழுதுமெழு நஞ்சமே அரசர்ணுதலார் சொல் நம்ம நமோன் நரசர் பொழில் சோழ் நறையூர் தொழு நஞ்சமே என்றார் நடுவேல் மங்கையர்கலிகல் மரவாதுரைப்பவர் வானவர் கின் நரசரே ரசர் பேல் நம்மலாதான் நனசர் பொழில் சோழ் நரையோர் தொழில் நஞ்சமே என்னையால் நெடுவேல் மங்கையர்கலிகோல் மரவாதுரைப்பவர் வானவர் கெண்ணரசாவரேங்க முன்னேறு கடந்து அமுதம் கொண்டு இமய்துளங்கள் தீர நல்கு சோதி சுடராயங்க சங்கம் உடையானோர் நலங்கொள்வாய்மை அந்த நறுவாழும் நரையோரே முன்னேறு கடைந்து அமுதம் கொண்டு இமையோரு துளங்கள் தீரா நல்குதோரு சுடராய நலங்கையாடி இடங்கை சங்கம் உடையானோர் நலங்கொள்வாய்மை அந்தனர் வாழும் நரையோரமாக உணன்முரண்மார்வம் புனைவாளுகிறாள் பொழிபடவேர்ந்த புனிதனு தேமான் செந்தளி கோதே குயில் கோவம் நனயார் சோலை சோழ்ந்து அழகாய நரையோரே ஆனை புரவித் தொருடுகால் அணிகொண்ட ஷேனைத் தொகையச்சாடி ூர்த்தும் மலர்களந்துதலில் ஆமையொலித்தும் நரையோரார் வெண்ணை உண்டு உரலோடும் கட்டுண்டு பெரியார் கொண்டால் பின்னகுருட்டான் வென்றூர் யார் மஞ்சை ஓம்பொழில் தோறும் நடமாடா நறுநான் மலர் வண்டಿಸ பாடும் நரயோரே இடயை ஹழ்வन्ने மெந்தோள ஹச்சே கன்பனாய் நடயால் நின்ட மருதம் தாஷ்டநாதனோ எடயோடன்ன தெய்வல யாரு தம்வென்சென்ன நடயோடி али நாணியுளக்கும் நரயோரே பகுவாய் வன்பை கங்கைசுவைத்தார் இருண்டு பகுவாய் நின்னா பொரு நகுவாயல் கமலத்தின் நகுவாய் மலர் மேல் அண்ண முரங்கு நரையூரேந்து நோலும் முன்னேந்த அந்த நாள் அன் பிள்ளையை அஞ்சான் அழைத்தானூர் நந்தில் வாழும் பிள்ளைக்காகி உள்ளோடி நந்துவாரும் பயம்புநாள் வாவி நரையோரே பல்லை புறவிசயற்காய் விரல் வியூகம் பிள்ள சிந்து கோன் வீழ ஓர்ந்த விமலனூர் கொள்ளை கொழுமே உன் குரு கோடை பிழையோடு நல்ல கமல தேரழுவோரே அறையூறும் பரந்தீரா வரேவன் சேருமூர் அறையூறு தந்தளில் வேலை புட சூழ நரையோரு நல்வயல் சூழ்ந்த நரையோரு நாமத்துழவ நீன் முடி மாயந்தான் நின்ன நாமத்திரள் மாமாளிகள் சூழ்ந்த நறையூர் மே கதிர் வேல் வல்லான் கலியனு மாலை சேமத்துணையாம் செப்புமவர்க்க திருமாலேமத்துல நீன்முடி மாயந்தான் நின்ன நாமத்திரள் மாமாளிக சூழ்ந்த நறையூர் மேல் வல்லான் கலியனு மாலை சேமத்துணயாம் செப்பு அவர்காலே அம்பரமும் பெருநிலனும் திசகலம் அழகடனும் குலவரையும் உண்டகண்டன் கொம்பமரும்படத்தின்ளமேல் பள்ளி கூடி நான் திருவடியே கூட கம்பவிழம் செண்பகத்தின் வாசமுண்டு மணிவன் வகுளத்தின் மலர் மேல் வைகு செம்பியன் கோ செங்க நான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மென்களே வரமும் பெருணினரும் திசகளும் அழகடலும் குலவரையும் உண்டகண்டன் கொம்பமரு மடமரத்தின மேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிற்பே கம்பவிழன் செண்பகத்தின் வாசமுண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர் மேல் வைகு செம்பியன் கோ செங்கனான் சேர்ந்த கோயில் மணிமாடம் சேர்மென்களேங்கயலாயம் கொண்ட எழுந்த நிதி விழையாருமே சந்தை இனையரு கீழின் திருப்பேரினால மணிகுணந்து கரமேல் சிந்து உலகெல்லாம் சந்தனமும் அகிலம் கொள்ளார் செழும் பொன்னி வளங்கொடுக்கும் சோழன் சேர்ந்தார் திருநறையூர் மணிமாடம் சேர்மென்களேருடைய அடையாக சொற்று பாரகலம் திருவடியா பவனம் மீயா செவ்வி மாத்திரமட்டும் தோளா அண்டம் திருமுடியாயிருந்தால் செல்லகிர்பேவமாக வெண்ணி ஏற்றா கடல் மன்னர் மணிமுடி மேல் தாகமேரா தெய்வால் வளங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மென்களே வெங்க நாடு அருகுரு பாய் பெருவராக்கே பருவரைத் தோழிரணியனை பற்றி வாங்கி அங்கை வாழுகிர் முதியாக அங்குரு பொங்கு வைத்தான் அருகீ நிற்பேன் செங்கன் மகளிருந்து வெண்ணி ஏற்றா விரல் மன்னர் திரளிய வெம்மா வைத்த செங்கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையோர் மணிமாடன் சேர்மென்களே அண்ணுலகம் உண்டினயமலந்து Veroar ar yuruvai raniyanatagam <laughs> geenndi Venna vana vinnu lagil <laughs> chalavuittta arkku Virundhavir meeladindhi vilangkal paandhi Ponchidari manikonandhi karameel chindhi Pulambarandhi nilambarakkum ponnyinadhan Tindamidhan vada pulakkon chodan chenda திருநறையூர் மணிமாடம் சேர்மென்களே தன்னாலே தன்னுருவும் பயந்த தானாய் தயங்குழி சேர்மோ உலகும் தானாய் வானாய் தன்னாலே தன்னுருவில் மூர்த்தி மோன்றாய் தானாயினான் சரணன் நுய்வேர் நாடு வேலை திரு விழந்த வேலை குட கொங்கண் சோழன் சேர்ந்தார் திருநறையோர் மணிமாடம் சேர்மென்களே தரைத்த நஞ்சொண்டருஞ்ச பேச்சு முதுதுபரகுலபதியாக்காரு பின் இளத்தடத்த குழரூராயர் மாறார் இனவள கொண்டான் அருகேடை தகிர்ப்பேன் மணிகுணந்த வழங்கொடுக்கும்புணம் பொன்னாடன் சில தடக்கை சோடன் சேர்ந்த கோயில் திருநரையோர் மணிமாடம் சேர்மங்களே முறுக்கிழங்கு கணித்து வருவாய் பின்னகழ்வன் மண்ணெல்லாம் முன்னவி அச்சென்று வென்று செருக்களத்தை திரளடி அச்சற்ற வேந்தான் சிறந்துணித்தான் திருவுடிலும் சின்னி வைப்பேன் திருமொழி வாய்ந்தோழி சர்த்து எழில் மாடல் எழுபது செய்துலகமாண்ட திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையோர் மணிமாடன் சேர்மென்களேராளன் தன்னரங்க வாழன் பூமேல் தனியாளன் முனியாளர் தனின்ற பேராளன் ஆயிரம் பேருடைய வாழன் பின்னைக்கு மனவாழன் பெருமக்பே பாராளர் அவரிவரின் அடிந்த ஏற்றா படமன்னருடன் துணிய பரிமாவுத்தேராளன் கோச்சோடன் சேர்ந்த மணிமாடம் சேர்மென்களே முடிவாயினால் வேறவான வாழும் திருநறையூர் மணிமாடச் சங்கன் பொய்மொழி ஒன்றில்லாதமை மயாழன் புலமங்கை குலமேந்தன் புலமையார்ந்த நம்மொழிவாய் கலிகண்ணி என்பாடல் பாடுவார் வியனுலகில் நமனார் பாடி வெம்மொழி கேட்டாதே மசொல்லில் விண்ணவர்க்கும் இருந்தாகும் பெருந்த கோரே எம்மொழிவாயினால் வேறவாழ் அறிவாழும் திருநரையூர் மணிமாடச்சங்கன் மாலை பொய்மொழி கொண்டில்லாதான் புலமங்கை குலவேந்தன் புலமயாந்தன் அம்மொழி வாய் களிகண்ணின் பாடுவார் வியனுலகில் நமனார் பாணி வெம்மொழி கேட்டா பின்னவர்க்கு விருந்தாகும் விருந்த கோரே ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் பிண்டனி சாசரரை தோளும் தலையும் துணி பெய்த சுடுபெஞ்சவாய் சரந்துறந்தான் மேலும் சேயும் அனையாறும் வேர்கணும் பயில் வேறு நாரும் விழவினு நரையூரில் நரம்பியே ஆளும் கொண்டான் பிண்ட நிதாதாய் தோளும் தலையும் துணி வைத்தார் சுடுபஞ்சில்துறந்தான் வேதே நாளும் விழவினொளியோவா நரையோ நெல் நம்பிய தனியாயி வந்து மூவழுகால் முடிசர் மன்னருடல் துனிய தனிவாய் மழிவின் படையாண்ட aar aar doola anbaaru puravil naniseer mulla ballarumba aanaloru baal kangatta naniseer kamala mugam kaattum narayon nil nanambiye kallaar kadal vaai vidavaaya siravaalaaravil tuyil amarndu thulla varumaan veedavaali durandaan புறவில் பூங்காவி புலங்கொள் மாதர் கண்காட்ட நல்லார் கமல முகம் காட்டும் நரையோன் நம்பியாவண் அயண்டான் என்ன உரலோடா சிவன் கயிற்றால் விழியாவ்கவாப் புண்டு விம்மி அழுதான் மண் மலர் மேயாவண்டு கல்லொண்ண காமருதறு நலிர்வாய் வலிக்கும் எல்லார் விழவில் விரும்பி விரும்பாமல் அடர்த்தி கல்லார்த்திரோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காடியன் மேல் சொல்லார் சுருதி முறையோதி சோமி நல்லார் முறையோர் பலர் வாழும் நரையோர் நின் நம்பியே கொடு நன் முதலாய மக்களோடு முக்கான் வெளியோட விரல்வான வியந்தோள் வனத்தை துணி துகந்தான் நள்ளி கமலத்திடப்பட்ட பகுவாயவன் முகம் நோக்கி நல்லியோடும் வயல் சூழ்ந்த நரையோர் நில் நம்பியே வந்த மன்னர் வீய விசயந்தேர் கடவி குடையரையொன்றெடுத்து ஆயர் கோவாய் நின்றான் கூறாடி படையான் வேதனான அங்கமாரிசையே நடையா வல்ல வந்தனர் வாழ் நரையூர் நில் நம்பியே கந்தார் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களை கடல் மன்னர்களங்க சங்கம்பாய் வைத்தான்லயனோடு சிவனு மனைய பெருமையோர் நந்தாவன கை மறையோர் வாழ் நரையோர் நில் நம்பியே வரும் பிறையும் மரமும் நீரும் பூசியரூறும் இரையோன் சென்று குறையிருப்பில்லா வாசனே வரமார்பளி துந்தான் நின்ற நம்பியண்மையுடைய மறையோர் வாழ் நறையோர் நின்ற நம்பியை கண்ணி மறு சோழ் வயல் மங்கை கலியனு தமிழ் மாலை மன்னியுலகில் பாடுவார் பாடுசாரா படவினைகள் மண்ணியுலக ஆண்டுபோய் வானோர் வணங்க வாழ்வாரே உண்மையுடைய மரையோர் வாழ் நம்பியாய் கன்னி மருள் வயல் மங்காய் கலிகனொலி செய்மிழ் மாலாய் வன்னியுலகில் பாடுவார் பாடுசாரா படவினைகள் வன்னியுலக மாண்டு போய் வானோர் வணங்க வாழ்வாரேன் கொண்டதோல் மார்பிமானியாய் மாபலி மண்டான் கொண்டு தாளந்த பெருமானை ஏன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடு நரையூரில் கண்டேனே கொண்டதோல் மார்பில் மானியாய் மாவழி மண்டான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை ஏன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நரையூரில் கண்டே நேர முன்னாள் கடைந்தானை மூர்த்த நாள் அந்நீரமீனாய் அமைத்த பெருமானை என்னாலிமேயா திருமாலயம் மாண நன்னீர் வயல் சூழ் நறையூரில் கண்டேபாய்ள்ளோர்ந்து வந்து துற வேடம் மூபாம நல்கு முதலை துணித்தானை தேவனை செங்கமல கண்ணாணை நாவாயுளானை நரையோரில் கண்டேடாய் இரணியனை சோழ் திருநீர் மலையான துழாய் மாலமுடியானை நாடோறும் நாடே நரையோரில் கண்டே வல்லாறு மருள் சோழ் கடியில் அங்கக்காரர் அக்கண் வரிவஞ்சரம் துறந்தவில்லீட நிவேறாக நல்லா நாடு நரையூரில் கண்டே கும்பருளகோடு உயிரல்லா முந்தையில் பம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை தகநாள் அசோதன் சிங்கத்தை நம்பனை நாடு நறையூரில் கண்டேரி நீள் ஜோலை காண்டி மூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருமானை கற்பகத்தை மாதற்காய் வந்து வரணா நரையூரில் கண்டே மண்ணின் மீ பாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்தே பின்னின் மீதேரா விசயந்தேரோர்ந்தானை நன்னினான் நாடு narayorel kandane ongaru nilchodi ponnaadi nanodum sangheru kola tadakkai perumaran ongaru solai kudandai kedandaane nangonaanaade narayorel kandane ongaru nilchodi ponnaadi nanodum sangheru kola கடக்கை பெருமான குடந்தை கிடந்தானை நங்கோண நாடி நரையூரில் கண்டே மண்ணு மதுரை வசுதேவர் வாழ் முதலை நன்னரையூர் நின்ன நம்பியை அம்ப விழுதார் கண்ண விழுந்தோளான் கலிய நுழிவல்லார் உன் நன்னுர் நின் நம்பியை அம்மா விழுதார் கண்ண விழும் தோளான் கலிய நுழைவல்லார் பொன்னு புத்தேலி ராகுவரே அடையடர்த்த மட வண்ணம் பிரியாது மலக்கமலம் மடலெடுத்து மது நுகரம் வயலுடுத்த திருநரையூர் உடையடர்த்த சிரமேந்தே புலகும் வலி திருவோன் இடர் கெடுத்த திருவாளன் இணையடியே அட நெஞ்சே இடையடர்த்த மட வண்ணம் பிரியாது மலர்கவலம் மடலுடுத்த மதுனு கரும் வயலுத்த திருநரையோர்த்த சிரமேந்தே மூலகும் பலி திருவோண் இடல் கெடுத்த திருவாழன் இணையடியே அட நெஞ்சே வழியாருங் கணசங்கம் கலந்தெங்கும் நிரஞ்சேறி வளங்கொடுக்கும் திருநரையோ அழியாரும் விரலர தன் வறுமுடிகள் அவசிதர அழலாரும் சரண் துறந்தான் அடியினையே அட தேன்பாய கதலைகளின் தில கொண்ட பழங்கழிவு திகழோல திருநரையோ தில கொண்டவண்ண தன் பின் தோன்னல் அடியினையே அட நெஞ்சே முன்னோடி துகில் படல துண்ணியங்கும் மாளிகமேல் நின்றாரோடும் செல்வ திருநரையோ அன்னார குடமாடி வரையெடுத்து மனதடுத்த உன்னாரும் திரள் தோழன் குறைகடலே அட நெஞ்சுரடும் சந்தனமும் அம்பொன்னு மணிமொத்தம் மிக குழர்ந்து திரையுந்தும் வியன் பொன்னு திருநரையோ உகர் கரந்த சுடராடி உலகேடும் புகர் கரந்த திருவயிற்று உன்னடியே அட நெஞ்சே முத்தும் அறிகுறும் பிழைக்கை மகறி கோடும் மின்னத்தன் திரையுந்தும் வியண் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அட நெஞ்சே தழைத்த கதிர்ச்சல் சங்கமலத்திடையிடையின் பார்தழைத்து கரும்போங்கி பயன் விளைக்கும் திருநரோ ஆழ் தழைத்த திருவுருவன் கண்ணபிரான் விண்ணவரு தாழ் தழைத்த துழாய் முடியன் தளிரடியே அட நெஞ்சே தலையார்ந்த பழுக்காயும் பழுங்காயும் பாலமுத்தம் தலையார்ந்த விளங்க முகின் தடஞ்சோள திருநரஜு மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிக மண்ணி நிலையாறனின் நான் தன் நீல் கடலே அட நெஞ்சே அலையார்ந்த பழுக்காயும் விளங்க முகின் தடஞ்சோள திருநரஜோ மணிமாடம் மிக மண்ணி நிலையாரணின் தன் நீல்கடலே அட நெஞ்சே நிறையாரும் பெருவேழ்வே கொழும்புக போயி வளர்ந்தெங்கும் நிரயாரவான் மூடும் நீள் செல்வ திருநரையூர் இரையாறும் சடையானும் பிரமணமுன் தொழுதேத்த இரையாகி நின் தன் இணையடியே அட நெஞ்சே கழக மறுபுட சோழ் திருநரையூர் நின்னானை வண்கள வயல் மங்கை நகராளன் வண்கழகம் பயின் நசீர் பாடலி பபத்தும் வல்லார் விண்கலக திமையவராய் வீத்திருந்து வாழ்வாறு விண்கலக மறுமுடசோ திருநரையூர் நின்னை வண்கழக நிலவிருக்கும் வயல் மங்கை நகராளன் வண்கழகம் பயின் நசீர் பாடலி பபத்தும் வல்லார் பெண்களக திமையவராய் வீத்திருந்து வாழ்வாரே நடந்த நம்பி குடந்த மேவி கேடலாயுல இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞ்சிய நடந்த நம்பி கடியார் இலங்கை உலக ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே நடந்த நம்பி குடந்த மேவி கேடலாயுலகிடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞ்சிய நடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை ரடியால் நடந்த நமோ நாராயணமே நடந்தானுடைய வரவம் வெறுப செருவில் முனநாள் முன் தடந்தாமர நீர் பொய்கழுக்கு மிக்கதாராள உலக ஈரடியால் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே குணாதனாலும் தருகன் வேடம் மறுக வள வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமாறுவன் கோந்தல் ஆட்சி தயிர் வெண்ணை நாணாதுண்டான் நாமம் நமோ நாராயணமே எல்லாரு மருள் சூழ் கட்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வான் இலங்கை கோண் வல்லாளாகம் வில்லால் முனிந்தவந்தை விபீடனற்கு நல்லா நுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே எல்லாரும் கட்சி நகர் உள் பாடகத்துள் எல்லா உலகம் வணங்க இருந்தவம் மான் இலங்கை கோண் வல்லாளம் வில்லால் முனிந்தவெந்தை நாமம் சொல்லில் நம நாராயணமே நடத்த பெருமான் மறுபாடு விடலா நேழும் வென்றான் கோவல் நின்றான் அடையா வர கருவேயா ஒரு துமே விங்கோற்றம் நடையா உன்ன கண்டான் நாமம் நமோ நாராயணமே ஆன வெங்கும் குரங்கும் முசுகும் படையா அடலரக்கர் மனமழித்து வென்றியம்மாண கெண்ணம் தேனும் பாலதுமாய திருமால் திருநாமம் சொன்னும் கிடந்த கடலும் திசையும் இரு நிலனும் ஒன்று முடியா வண்ணம் எண்ணி நின்றவம் மாறுகுடையா வெடித்த அழிகளுடைய திருநாமம் நன்று தொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணமே நெடுங்கால் மாரிகல்லே பொடிய அல்லேயம கண்ணு படுங்கால் நீயே சரணின்னு ஆயரஞ்ச அஞ்சாமுன் நெடுங்கால் கொன்றம் குடையன் நிறைய சிரமத்தால் நெடுங்க வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே எங்கு புணரிக் கடல் சூடாடை நிலம பிரமன் சிவனேந்திரன் வானவர் நாயக நாயிகளிமயோ தலைவருடைய திருநாமம் தங்கள் வினகல் தவிர உரமே நமோ நாராயணமே பாவித்தடம் சூழ்மணி முத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை பாவித்தடங்கண் கலியனொழி மாலை மேவிச் சொல்ல வல்லார் பாவம் நெல்லா வேயுமே விட சூழ் மணிமுத்தாத்து நறையூர் நடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை ஆவித்தடங்கண் மடவார் கேழ்வன் மாலை மேவி சொல்ல பாவம் நெல்லா